நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் தினமரு துளிக்காக சென்னையில் இருந்து உங்கள் அன்பு அலுமேலு உடல் வலி தலைவலி ஜலதோஷம் இவற்றை போகக்கூடிய மேல் பட்டு மருந்து என்னன்னு பார்ப்போம் ஓமத்தை நல்லா இடித்து சம அளவு பூங்கற்பூரம் சேர்த்து தேங்கெண்ணிட்டு காய்ச்சி தைலப்பதமாக்கி உடல் வலி தலைவலி கழுத்து வலி முதுகு வலி முதுகு தண்டு எந்த விதமான வலியாக இருந்தாலும்